வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும் அதே போல பல இசைக்கலைஞருடைய இசைகளை நம்ம கேட்டோம்னா கேட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கும் சிம்போனி இசைக்கலைஞர் பித்தாவன் போன்றவர்களுடைய இசையெல்லாம் உலக புகழ் பெற்றது ஐநும் கூட அந்த இசைகளை எல்லாம் காட்டிலும் குயிலின் குரலையெல்லாம் காட்டிலும் இனிமையான பல விஷயங்கள் இந்த உலகத்துல தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய அலைபேசினுடைய அழைப்பு வாசையாக தன்னுடைய குழந்தையுடைய பாடல் அந்த குழந்தை பாடுன்னு ஒரு பாட்டை வச்சிருப்பார் சில நேரங்கள்ல அந்த குழந்தை பேசுற மாதிரி வச்சிருப்பார் நான் ஆச்சரியப்படுவதுண்டு ஏன்னா அவ்வளவு பெரிய மனிதரவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலே அரசு துறையில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவருடைய அலைபோசியாக, சும்மா அந்த சின்ன குழந்தை தானாக பேசிகிட்டு இருக்கிற அல்லது நம்முடைய மொழியில் சொல்லப்போனால் உளறிக்கொண்டிருக்கிற அந்த குரல் பதிவைத்தான் அலைப்பூசியாக வச்சுருந்தார் ஆச்சரியப்பட்டுவிட்ட நான் எல்லோரும் விதவிதமான பாடல்களை வச்சுக்க இசையை வந்து அலைப்போசியாக வைக்கிறதுக்கு விருப்பப்படுவோம் ஆனால் அவர் அந்த குழந்தை பேசுவது தெளிவாக கூட பேசலை அதைத்தான் வச்சுருந்தார் அதை கேட்கும்போதெல்லாம் அவர் ஒரு புன்னகையோடு அந்த தொலைபேசி எடுப்பார் என்ன காரணம்னா அவ்வளவு விரும்புகிறார்த்தனுடைய குழந்தை குழந்தையினுடைய பேச்சை அப்படிங்குறது தானே நாம் எல்லாம் இன்னைக்கு நாகரிகம் அப்படிங்கிற பேரில் குழந்தைகளுக்கு ரொம்ப மரியாதையாக பேசப்பட்டுக் கொடுக்குறோம் குழந்தையினுடைய இயல்பை சிறிய குழந்தை முதலே மாற்றி வருகிறோம் அப்படி மாற்றக்கூடாது குழந்தையினுடைய இயல்பான பேச்சை விட்டு பேச விட்டு நாம் ரசிக்கணும் அப்படி ரசிக்கும்பொழுதுதான் குழந்தை சொல் அல்லது அந்த மழலை வார்த்தைகளை அந்த இனிமையை நம்மால் உணர முடியும் இதைத்தான் வள்ளுவர் தன்னுடைய குழந்தையினுடைய சொற்களை அல்லது மழலை பேச்சை ரசிக்க தெரியாதவர்கள் மட்டுமே இந்த உலகத்துல யாழினுடைய இசை இனிமையாக இருக்கும் குழந்தனுடைய இசை இனிமையாக இருக்கும் தங்களுடைய குழந்தைகளுடைய மழலை பேச்சை ரசிப்பவர்களுக்கு இவை யாவும் குழந்தையினுடைய பேச்சை இனிமையானது என்று கூறுகிறார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு மக்கற் பேரு குரல் எண் அறுபத்தி குழல் இனிது யால் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் மீண்டும் குரல் குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் சொல் கேளாதவர் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி